சீரராஜெல்வங்கூல் சீர்கவை என்னாசன் வீரராகவருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிரி அரசிகளே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருள் செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமேரவர்களே திருமதி அலமேத புருஷோத்தமாவர்களே இங்க அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மூன்றாவது ஸ்லோகம் ய சஷ்டா அபாம் புரஸ்தாத் அச்சலவர சமத்யுன்னர் हेतुरेको லோகானாம் யாணம் स्थित உபரி परम துர்விலங்கேன धामना कह, भग्तो, द्वेधा वेधा சத்யா சித்தியை பிரசன்னதிபத்துராஷாமுகிபோத सो ஆவிஷ்கிருத்தமச்சி சோ அர்ச்சிஷாக்கோ வக கடந்த இரண்டு வாரங்களாக சூரியபகவானை முறையே சிவனுக்கும் திருமாளுக்கும் ஒப்புமையாக மையூரகவி வர்ணித்தார் இன்று அவர் பிரம்மாவோடு எப்படி ஒத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் வேதா அப்படின்னா பிரம்மான் கடைசி வரியில பாருங்கிறது இல்லையா வேதா அப்படின்னா பிரம்மா பிரம்மா என்ன பண்றார் ஆரம்பத்திலே ஜலத்தை படைத்தார் குல பர்வத படைத்தார் தான் தாமரை மீது அமர்ந்திருப்பதனாலே தாமரைக்கு ஒரு பெருமையை கொடுத்தார் எல்லா உலகங்களுக்கும் மேலான ஒரு உலகத்தில் தான் அமர்ந்திருந்தார் அதுபோலே சூரியனும் மழை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறான் பிரம்மா நீரை படைத்தார் சூரியன் மழையை படைக்கிறான் கமலங்கள் மலர்வதற்கு காரணமாக இருக்கிறான் மூன்று உலகங்களுக்கும் ஒளி தருகிறான் எல்லா உலகங்களுக்கும் மேல பிரம்மா இருக்கிறார்னா இவன் மூன்று உலகங்களுக்கும் ஒளி தருகிறான் நாலாபுரமும் சூரியனிடமிருந்து தேஜஸ் புறப்படுகிறது பிரம்மாவுக்கு நாலு திசைகளிலும் முகங்கள் இருக்கின்றன இப்படி சில ஒற்றுமைகள் உள்ள சூரியன் பிரம்மாவோடு ஒற்றுமைகள் உள்ள சூரியன் உங்களுக்கு சகல வரங்களும் சித்திக்க உதவுவானாக அப்படின்னு சொல்றேன் எந்த சூரியன்னு அர்த்தமாகவும் சூரியனை பற்றி வர்ணிக்கிற போது பிரம்மாவுக்கு அர்த்தமாகவும் பிரம்மாவை வர்ணிக்கிற போது ஸ்ரெஷ்டா அப்பாம் அப்பாம்னா நீரை நீரை வந்து பிரம்மா முதல்ல படித்தார் வேதம் என்ன சொல்லுதுன்னா அப்பையேவ சஜர்ஜ ஆதியிலே பிரம்மா நீரைத்தான் படைத்தான் சூரியனுக்கு எப்படி பொருந்தும் ஆதித்யாத் ஜாயதே இது விர்டிகிதம் வேதம் என்ன சொல்லுதுன்ன மழையானது சூரியனால் உருவாகிறது ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிகி பிரம்மாவுக்கு பார்க்கிற போது பிரம்மா படைத்த முதல் படைப்பு நீர் சூரியனுக்கு பார்க்குற போது சூரியன் படை படைத்த முதல் படைப்பு மழை அப்போ ஒப்புமை இருக்கு மழையும் நீர்தானே சிரஷ்டாக தான் படைக்கப்பட்டது படைத்தான் அப்போ நீரை இந்த நீரை படைத்தல் முதல்ல ஏன் செஞ்சான் மந்திர புஷ்பத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீர்தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது நீங்கள் டார்வினை வேறு வகையில் குறை சொல்லலாம் குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான்னு எழுதிவிட்டானிட்டேன் ஆனால் அவன் ஒரு விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சான் இந்தியாவுக்கே வராதவன் உலகினுடைய முதல் உயிர் நீர்த்துளியிலிருந்து தானும் உண்டானது அப்படிங்கிறான் என்னுடைய ஆராய்ச்சியில் பார்க்குற போது தண்ணியிலிருந்து தான் முதல் உயிர் உருவாகியிருக்க வேண்டும்ங்கிறான் நாத்திகன் நாத்திகவாதத்தில் அவன் அப்படி சொல்கிறான் இங்கே வேதம் தான் சொல்லுது முதலில் பிரம்மா நீரை படைத்தா அந்த நீரிலிருந்து உயிர்கள் உருவாகின அப்படின்னு அப்போது தண்ணீருக்கு தான் முதல் பிராதான்யம் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுகிறபோது கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்புன்னு தண்ணீரை தான் சாக்கியப்படுத்தின தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதே என்று பழமொழி சொல்லுவார் தாய் இல்லாமல் வாழ்ந்து தரலாம் தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா நீங்கள் சாப்பாடும் இல்லாமல் ஒரு மனுஷன் மூணு நாளைக்கு மேலே நாலு நாளைக்கு மேலே வாழ முடியாது ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ வாட்டர் பேலன்ஸ் குறைஞ்சி போயிடுச்சுன்னா அவன் செத்தைப்படுவான் தண்ணீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டு தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன் உண்டாகுது தண்ணீரிலிருந்து ஆக்சிஜன் உண்டாகுது தண்ணீரிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன எனவே வருண பிரம்ம வருணமே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள்லாம் இருக்கு எந்த நாகரிகமும் உலகத்திலே ஒரு நதியோரமாக தான் ஏற்பட்டிருக்கு சிந்து நதி சமவெளி நாகரிகம் என்று இந்து மத நாகரிகத்துக்கு பெயர் அதில் தான் அந்த சிந்துங்கிற வார்த்தை ஏற்பட்டு அது மாறி போச்சு நைல் நதி நாகரிகம் எகிப்திய நாகரிகம் வந்து நைல் நதியை ஒட்டி ஏற்பட்டது நீர்வளம் இல்லாத ஊரிலே மனிதர்கள் செழிக்க முடியாது சமுதாயம் வளர முடியாது நாகரிகங்கள் தோன்ற முடியாது அப்போ நீர் அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு காலத்தில் மழையே மனிதன் தெய்வமாக வழிபட்டான் அந்த பக்தி அவனுக்கு வேணும் போகவில்லை அன்னம்பிரம வாயு பிரம்ம வரு அப்போ இந்த தண்ணீர் இருக்க அதுவும் பிரம்மமயமானது மனிதனுடைய உடம்பில் இருக்கிற அடிப்படை கூறுகளிலே எழுபது சதவிகிதம் தண்ணீர் தான் அதனால தண்ணீர் முதலில் படைக்கப்பட்டது அவரவருக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதத்தான் முதல்ல வழிபடுவார்கள் இங்கே தண்ணீரின் முக்கியத்துவத்தை வெதத்தின் அடிப்படையிலே கொண்டு வர்றாரு அவர் ஜீ போப்பு நூறு அவர் வந்து இந்து மதத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள அவர் எந்த கடிதம் எழுதினாலும் திருவாசகத்திலிருந்து ஒரு வரி எழுதிட்டு தான் கடிதம் எழுதுவார் எம்ஜிஆர் கடிதம் எழுதுறதா இருந்தால் தாயே தெய்வம்னு எழுதிட்டு தான் எழுதுவாரான் இவர் கடிதம் எழுதினார்னா திருவாசகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வரி எழுதுவாரன் ஒரே வரி இல்லை அன்னன்னைக்கு அவருக்கு எந்த வரி பிடிக்குதோ அதை எழுதுவாரன் ஒரு தடவை உயர் நீதிமன்ற நீதிபதி சார் எஸ் சுப்பிரமணிய இருக்கு அவர் கடிதம் எழுதும்போது அன்றைக்கு சூஸ் பண்ண ஒரு வரியானது ரொம்ப உருக்கமான வரி அது என்ன வரின்னு தெரியல திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு பழமொழி உண்டு இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற வரியை படிச்சுட்டு அவர் ரொம்ப தேமுதாய எழுதாரான் அந்த மாதிரி அன்று எழுதின வரி வந்து அவருக்கு ரொம்ப நெஞ்ச தொட்டதா இருந்தனால கடிதம் எழுதுகிற போதே அவருக்கு கண்ணீர் சொரிந்து அந்த கண்ணீரானது கடிதத்துல விழுந்து சில எழுத்துக்கள் அழிந்து போயின அந்த கடிதத்திலே கீழே அதை சில எழுத்துக்கள் அழிஞ்சு போயிருக்குன்னு கவலைப்படாதீங்க அது என் கண்ணீரால் அழிந்தது ஏன் கண்ணீர் விட்டேன்னு கேட்கிறீங்களா திருவாசகத்தில் பல இருந்து நான் எடுத்து எழுதிய மேலே இருக்கக்கூடிய அந்த வரிகள் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டன அந்த கடிதம் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அவரவருக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பதை முதன்மையாக வைத்து மேற்கொண்டு அவர்கள் காரியங்கள் செய்கிறார்கள் இங்கே பிரம்மா முதலில் நீரை படைத்தார் எனவே மந்திர புஷ்பத்திலே ஜலத்துக்கு வணக்கம் அப்படின்னு சொல்ற அப்போ இங்கே அப்ப புரஸ்தாத் புரஸ்தாத்னா அதுக்கு பின்னால செகண்ட்லி நெக்ஸ்ட் அதன் பிறகு முதல்ல தண்ணீரை படைத்தார் அச்சலம் அசையாதது மலை அசையாதது அதனால மலைக்கு அச்சலம் முதுமலை அச்சலம் என்பது மலையை புரியக்கூடிய சொல் அப்படி இந்த குலப்பர்வதை அடுத்து படைத்தார் அச்சல வர சம அதாவது மிகச்சிறந்த மலைகளை உன்னதமாக உயர்ந்தவைகளாக அவர் படைத்தார் ஏன்ன தண்ணீர் முதல்ல படைக்கப்பட்ட பொழுது அந்த தண்ணீருடைய வேகத்தினாலே பூமி கரைந்து போகக்கூடாது பூமி சிதைந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏழு முக்கியமான மலைகளை படைத்து அந்த பூமி ஆகிய உருண்டை இறுக்கமாக ஓர் உருண்டையாக இருப்பதற்கு அவர் அந்த மலைகளை பயன்படுத்தினார் லட்டு பிடிக்கிறதுக்கு பூந்தி வேணும் ஆனால் பூந்தியெல்லாம் சேர்த்து பிடிச்சா உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உருண்டையாக இருக்கும் அதை வந்து இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா அப்படியே உதிந்துடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த பூந்தியில் கொஞ்சம் ஜீரம் ஈரப்பதம் இருக்கும்படியாக வச்சு அதுக்கப்புறம் லட்டு பிடிப்பாங்க அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் அந்த லட்டு ஒரு உருண்டையாக இருக்கு இல்லைன்னா சிதறிப்படும் திருப்பதி லட்டுல நெய் தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க அதனால அது இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கு அதுபோல் இந்த பூமி உருண்டையானது ஒரே உருண்டையாக சிதறாமல் இருக்க வேண்டுமானால் இந்த ஏழு பெரிய மலைகள் அதில் இமயமலை ஒன்று பூமியிலே ஆங்காங்கே இந்த பூமியினுடைய அடித்தளத்தை இருக்க சேர்த்து பிடித்திருக்கிறது அப்படி சொல்ற அதனால சொல்றார் அச்சல வர சமபியுன்னதே இத வந்து சூரியனுக்கு சொல்றதா இருந்தா எப்படி வரும் உதயகிரியிலே அவன் உதித்ததனாலே ஹேத்துரு ஏகா உன்னத மேருமலை என்று தனிச்சொரு பெருமை அந்த மலைக்கு பெயர் ஏற்பட்டது உதயகிரி என்று பெயர் ஏற்பட்டது காரணம் என்ன இவன் உதிப்பதனாலேதான் அந்த மலைக்கு அந்த பெருமை இவன் உதிக்கலைன்னா அந்த மலைக்கு அந்த பெருமை இல்லை ராமர் காட்டுல வந்தபோது ஓய்வுக்கு ஒரு குறிப்பிட்ட பாறையில் உட்கார்ந்துருப்பாரான் அடிக்கடி அந்த பாறை நமக்கு தெரியாது ராகவேந்திரர் பின்னால் வந்தவர் தன் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு அந்த பாறையை காட்டி நான் வந்து ஜீவசமாதி ஆகிற போது என்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திராலய கட்டணம் அந்த பாறையை நொறுக்கி அதிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களால் தான் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னேன் இன்னைக்கு நாம மந்திராலயத்தில் பார்க்கறது அந்த கற்கள் தான் ராமர் அதன் மேலதான் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த கல்லுக்கு அந்த பெருமை இல்லை எல்லா கல்லு மாதிரி அது ஒரு கல்லுதான் அது மாதிரி சூரியன் உதிக்கிறதுனால உதயகிரி என்று பெயர் சூரியன் அந்த மலைக்கு பின்னாலே உதக்கலைன்னா அந்த மலைக்கு அந்த பெருமை இல்லை அப்போ பிரம்மாவுக்கு வரும்போது இந்த குலப்பர்வதைத்து உன்னதமாக அவற்றுக்கு ஒரு பெருமையை கொடுத்தார் சூரியனுக்கு வரும்போது அவன் அந்த மலைக்கு பின்னால் இருந்து உதித்து வருவதனாலே ஹேத்துரிய ஹேத்துனா காரணம் அவனுக்கு அந்த உதயகிரி என்ற பெயர் அவன் கொடுத்ததுனாலே அந்த மலைக்கு பெருமை அதாவது சில பெருமைகள் எப்படி நடக்கின்றன என்று நமக்கு தெரியல ஷேக்ஸ்பியர் ஒரு பழமொழிமாறு சொல்லுவான் சம் ஆர் பான் சில பேர் பிறக்கும் பெரியவர்களாக பிறக்கிறார்கள் சம் அச்சீவ் கிரேட்னஸ் சில பேர் பெருமையை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள் அப்பான் சம் கிரேட்னஸ் இஸ்ரஸ்ட் அப்படின்னா சில பேர் மேல பெருமையும் புகழும் திணிக்கப்படுகிறது அப்படின்னு மூன்று வகையா பெருமை இருக்கு சிலருக்கு அந்த பெருமை எப்படி வரும் ஏன் வரும்னு தெரியாம இருக்கிற வந்துருது அது இந்த உதயகிரி ஆண்டவன் அப்படி தேர்ந்தெடுத்தான் அது பகவானுடைய இஷ்டம் காஞ்சி பரமாச்சாரியார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ற இடத்துல நான் சன்னியாசியாக மாறவில்லை மடாதிபதியாக ஆகவில்லை நான் மாற்றப்பட்டேன் ஆக்கப்பட்டேன் அப்படிங்கிற ரொம்ப சின்ன பிராயத்தில் அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் தான் அவர் இருந்த அந்த ஆச்சாரிய படத்துல ஆச்சாரியராக இருந்தார் அவருக்கு திடீர்னு ஜன்னி காய்ச்சல் வந்துடுது சரி அடுத்து யார் வைக்கிறதுங்கிற போது இந்த குடும்பத்தில் இந்த பையன்தான் நல்ல பையனாக தெரியுது கேப்பபிள் அப்படின்னு சொல்லி திடீர்னு என்ன பண்ணாங்க பாலிய பருவத்தில் அந்த பையனை மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போனாங்க மடத்துக்கு பாதி வழியில் சொன்னாங்களாம் இல்லை டேய் நீ தாண்டா அடுத்த மடாதிபதி நாளைக்கு சன்னியாசி ஆகிற நாலு கழிச்சு மடாதிபதி ஆகிற அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் சின்ன பையனுக்கு பள்ளி கொடுத்த பையனுக்கு அந்த மாட்டு வண்டியிலேயே மண்டி போட்டு ராம ராம ராம ராம ராமனு சொல்லிகிட்டே வந்தாராம் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தது உனக்கு பயம் ஏற்படும் போதெல்லாம் வண்டி போட்டு ராமராமராமான்னு சொல்லுடா சொல்லிக்கிட்டே போனாராம் அங்கே போன உடனே திடீர்னு இன்னமும் இதை போட்டு உடுத்திக்கனாங்க உடுத்திக்கிட்டேன் இன்னும் செய்யினாங்க செஞ்சேன் டெய் நிலந்தி சன்னியாச்சுடா நாங்கள் சரின்னு கேட்டுவிட்டேன் மறுநாள் ஒரு நாற்காலியில் உட்கார சொன்னாங்க உட்காந்து நிலந்தினி மடாதிபதி ராலினாங்க நான் நான் நான் it was தேர்ந்த வேண்டுமா வேண்ட எனக்கு ஆப்ஷனே கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் என்ன எனக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றீங்க அவர் தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருந்தார் ஆனா ஒரு சன்னியாசியாக ஒரு மொடாதிபதியாக இப்படி ஒரு ஆத்மா படைக்கப்பட்டது இதெல்லாம் பகவத் சித்தமல்லியா நம்ம கையில என்ன இருக்கு அது போல உதயகிரி என்ற ஒரு கிரியின் பின்னாலே சூரியன் உதைக்கவில்லை என்றால் அந்த கிரிக்கு அந்த பெருமை ஏது எத்தனையோ மலைகள் இருக்கு எத்தனையோ குன்றுகள் இருக்கு அதான் சொல்றாரு இங்க ஹேத்து ஒரு காரணமாகிறது லோகானாம் எஸ்ரையான ஸ்தித உபரி பரம் துர்கிலங்கேன தாம்னா இதுல சூரியனுக்கு சொல்றதா இருந்தா மூன்று உலகங்களுக்கும் மேலே இருந்து கொண்டு ஒளி கொடுப்பதற்காக நம் கண்கள் கூசக்கூடிய தாங்க முடியாத ஒளியை வீசி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம் பிரம்மாவுக்கு சொல்றதா இருந்தா எல்லா உலகங்களுக்கும் மேற்பட்ட யாராலும் எட்ட முடியாத ஒரு உயர்ந்த உலகத்திலே சத்தியலோகத்திலே அவள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே எல்லா உலகங்களுக்கும் மேலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ாம் திரயாணம் திரையான மூணு என்ற இந்த மூன்று உலகங்களுக்கும் லோகானளுக்கும் ஒளி வீசுகிறான் சூரியன் பிரம்மா என்ன பண்ற ஸ்தித உபரி மேலே இருக்கிறார் பரம் எல்லாத்துக்கும் மேலே துர்கிலங்கியன துர்கிலங்கேனா ரெண்டு அர்த்தம் ஒன்னு தாங்க முடியாத இன்னொன்னு தாண்ட முடியாத தாங்க முடியாதனா சூரியனுக்கு வரும் சூரியனுடைய ஒளியை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா தாங்க முடியாது அப்ப துருவிலங்கியனா தாங்க முடியாது பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா அந்த பிரம்மாவுடைய லோகத்துக்கு ஈஸியா போயிட முடியாது மற்றவர்கள் தாண்டி சீக்கிரமா போக முடியாது இந்திரன் கூட பிரம்மாவை பார்க்கணும்னா ரொம்ப நெடுநேரம் பிரயாணம் பண்ணித்தான் அந்த பிரம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பிரம்மா இஸ் பியாண்ட் ரிச் ரொம்ப பக்குவப்பட்ட ஆத்மா தான் பிரம்மா பதவிக்கு வரும் பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள்லாம் கீழ்ப்பதவிகளுக்கு வரும் ஏன்னா பிரம்மாவுக்கு காமம் கிடையாது பிரம்மாவுக்கு ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லி எங்கேயாவது காட்டுங்க பிரம்மாவுடைய மக பிரம்மாவும் அவருடைய மனைவியும் சேர்ந்ததுனால கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த பிள்ளை அப்படின்னு ஒரு பிள்ளை காட்ட முடியாது நாரதர் முதலியவர்கள் மானசபுத்திரர்கள் மனசாலே சிருஷ்டி பண்ணினார் நீ உண்டாவாயாக உடனே உண்டானார்கள் ஜாம்பவான் அப்படித்தான் உருவானா அந்த சனத்குமாராதிகள் அந்த ரிஷிகள்லாம் அப்படித்தான் சப்த ரிஷிகள் அப்படித்தான் மானச சிருஷ்டிகள் அவருக்கு சல்லாபம் கிடையாது சங்கிராமம் கிடையாது இந்த பெண்களோட இணைப்பு கிடையாது அந்த காமத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த பக்கமும் உள்ளவங்க தான் பிரம்மாவாக முடியும் சில பேர் வந்து எல்லா பதவிக்கும் மேற்பட்ட பதவி பிரம்ம பதவியா எனக்கு பிரம்ம பதவி வரணும்னு நம்ம ஆசைப்பட்டா அந்த பிரம்மாவே நேரில் தோணும் சொல்லுவார் அப்பா இங்க வந்துட்டீங்கன்னா சலனம் இல்லாத மனசு வேணும் ஒன்ன போல மனசு உள்ளவங்க இந்திரலோகத்துக்குதான் போகலாம் இந்திரலோகத்துக்கு போங்க அங்கே ஊர்வசி ரம்மை திலோத்துமை பாட்டு ஆட்டம் ட்ரம்மு ட்ரம் டான்ஸ் எல்லா டான்ஸு இருக்குதுங்க நல்ல ட்ரிங்க் அடிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் உடம்புக்கு நோய் கிடையாது தும்மல் கூட வராது ஜாலியாக இருக்கலாம் உங்க மனசு அந்த லெவலில் இருந்தால் நீங்கள் அங்கே போங்க பிரம்ம பதவி பல கோடிகளிலே ஒரு ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும் அதனால தான் ராமர் என்ன பண்ணார் ஆஞ்சநேயரை பார்த்து அடுத்த பிரம்மா நீதாண்டா அப்படின்னு சுயநலமே இல்லாதவன் காம உணர்வு இல்லாதவன் எத்தனையோ பெண்கள் தேடி வந்த போதும் கூட வேண்டாம் என்று வருத்தவன் பரதன் முதன் முதன் அனுமனை பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்தான் ஏன்னா அனுமன் பரதனை பார்த்து சொன்னால் உங்கள் அண்ணா வந்துகிட்ருக்கார் அவசரப்பட்டு தீயில் குதிச்சிடாதீங்க ஃபோர்டீன் இயர்ஸ் ஓவர் அவர் பரத்வாஜியோட ஆசிரமத்தில் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் கொஞ்சம் பொறுங்கோன்னு சொன்ன உடனே அண்ணா வர்றாருங்கிற செய்தியை சொன்னதுக்காக பரதனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிப்போம் என்ன பண்ணா இவர் வந்து ஒரு பிராமணர் வடிவில் வந்து சொல்கிறார் குரங்கு வடிவில் வந்து சொன்னால் பயந்துருவான் அவன் குரங்கு எப்படா பேசுவான் அப்படின்ட்டு அவனுக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா கிருஷ்ணந்தா காண்டமும் சுக்ரீவ காண்டமும் வாரிகாண்டமும் அவனுக்கு தெரியுமா தெரியாது முதன்முதன் போற போது நம்ம குரங்குடியில் போகக்கூடாதுன்னு ஒரு அழகான இளைஞனாக பிராமணனாக போய் காட்சி அளித்த உடனே பரதன் பார்த்தான் நம்ம அந்த புறத்துல உள்ளதிலேயே மிக அழகிய பதினாறு கன்னி பெண்களை கொண்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கள் இவன் மிக நல்ல செய்தி எனக்கு சொல்லி இருக்கிறான் என் அண்ணன் வரப்போகிறேன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு கன்னிகாதானம் பண்றதுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பதினாறு இவர் பார்த்தாரு சே சே விஷயம் ரொம்ப மோசமா போகுதுன்ட்டு நம்ம ஒரிஜினல் ஃபார்ம்லேயே வந்திருக்கலாம் போல் டக்குன்னு குறங்காமறிட்ட அவன் பரதன் முடிச்சான்னு சொன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் பிராமணனும் இல்லை மனுஷனும் இல்லை நான் வானத ஜாதி வாயு என்னுடைய அப்பா நான் நிச்சய பிரம்மச்சாரி நான் பிரம்மச்சாரி இவரத ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்கள் வானத ஜாதியில என்ன தவிர யாரும் என்ன மாதிரி பிரம்மச்சாரி இல்லை நீ கொடுக்குற பதினாறு பெண்கள் எனக்கு தேவையில்லை உங்களை கூட்டிட்டு போய்டுபடி இப்படியாக உலகங்களிலே நடக்கும் கதைகள் ஆச்சரியமானவை அதனால இந்து அது மாதிரி தான் அடுத்த பிரம்மாவுடைய பதவிக்கு லாயக்கு இப்படி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என்று சொன்ன ஒரு பிரம்மச்சாரி பதினான்கு லோகங்களையும் பார்க்க முடியாது அவன் தான் பிரம்மாவுக்கு லாயக் அதனாலதான் சொல்றார் யக லோகானாம் ஸ்தித உபரி பரம் துரங்கியன மிக உயர்ந்த இடத்துல தாம்னா அப்படின்னா இடம் அதாவது பிரம்மாவுக்கு சொன்னீங்கன்னா இடம் உலகம்னு வரும் சூரியனுக்கு சொன்னீங்கன்னா தேஜஸ்ன்னு வரும் அதாவது ஒளி லோகானாம் எஸ் இந்த உலகங்கள்ல பலவிதமான கலாச்சாரங்கள் பலவிதமான ஜாதிகள் வாழ்கின்றன நாம பார்க்கிற உலகம் எல்லாம் இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா அண்டார்டிக்கா ஆஸ்திரேலியா தான் நமக்கு தெரியாத உலகங்கள் இந்த பூமியிலேயே இருக்கலாம் இந்த ஃபேண்டம்னு ஒரு கதை அந்த கதையில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல நடுகடல்ல ஒரு ஃபேண்டம் குகை இருக்குதான் அங்கதான் ஃபேண்டம் குடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது கற்பனை ஆனா மனித கண்ணுக்கு இன்னும் அகப்படாத எத்தனையோ குகைகள் எத்தனையோ கடல்கள் எத்தனையோ தீவுகள் இருக்கின்றன இந்த ஜம்மு காஷ்மீர்ல லடாக் பகுதியில தானூங்கிற மாவட்டத்துல டுரோக்பா என்ற ஒரு இனம் இருக்குதான் அவங்க மொத்தமா ஐநூறு பேர் அங்க பாலியன்றி இருக்கு பாலியன்றினா ஒரு பெண் பல கணவன்மார்களே மணந்து கொள்வேன் பாலி கேமினா ஒரு ஆண் பல மனைவிகளை மணந்து கொள்ளுதல் ஒரு பெண் பல கணவன்களை மணந்து கொள்ளுதல் அங்க ஒரு பெண்ணுக்கு அஞ்சு புருஷன் பத்து புருஷான சர்வசாதாரணம் இன்னைக்கும் இருக்குது நாட்டுல இந்த மாதிரி நாட்டுல பலவிதமான ஆச்சரியமான பழக்கங்கள் உள்ள சமுதாயங்களை பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ ஆச்சாரங்கள் எத்தனையோ பழக்கம் எல்லாரையும் சமமா நினைச்சு சூரியன் அந்த ஒளி கொடுக்கிறான்னு பிரம்மா ஆட்சி செய்கிறான் அதான் சொல்ற எஸ்ரையானாம் சேத்த உபரியா சகல உலகங்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இருந்து கொண்டு அவரவருக்கு என்ன வேண்டுமோ அதை முறைப்படி செய்வதிலே இருவரும் சமமாக இருக்கிறார்கள் சகல உலகங்களுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஹாங்காங்ல ஹாப்பி வாலி என்ற ஒரு இடத்திலே ஒரு இந்து கோவில் உள்ளது அந்த இந்து கோயில எல்லா தெய்வமும் உண்டு இப்ப இந்த கோவில் மாதிரி இங்கே பெருமானும் இருக்கிறார் அனுமாரும் இருக்கிறார் சிவனும் இருக்கிறார் நாயன்மார்கள் இருக்கிறாங்க இங்கே ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் சூரியன் நவகிரகம் எல்லாருக்குல்ல பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி கோயில் எங்கேயும் பார்க்க முடியாது அன்றைக்கு தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஏழு கோயில் தாங்க இருக்குது இவ்வளோ பெருசாக எல்லா சன்னதியும் உள்ள கோயிலாக இங்கே வந்து எனக்கு அந்த சாமி இல்லை இந்த சாமி இல்லைன்னா அதிருப்தியாக போக வேண்டிய அவசியமே இல்லை இங்கே வந்தால் எல்லா சாமியும் கும்பிட்றலாம் அப்படி ஹாப்பி வாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கோயிலில் ஹாங்காங்கில் எல்லா சாமியும் வச்சிருக்கிறாங்களா அங்கே இருக்கிற இந்தியர்கள் அதை வழிபாடு செய்கிறார்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற இந்துக்களை விட சீனர்களுக்கு தான் அந்த கோவிலில் நாட்டம் அதிகமாக அங்கே வந்து அங்கே இருக்கிற பூசாரியை இந்துக்களை அந்த புராணங்களை சொல்ல சொல்லி கேட்குறாங்கன்னா எங்கள் சீன புராணங்களை விட உங்கள் இந்து புராணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு அங்கே வர்ற இந்துக்களிடம் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க இந்து புராணங்களை ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறார்கள் சூரியனுடைய வரலாறு என்ன சந்திரனுடைய வரலாறு என்ன இந்தியர்களால் இவ்வளவு கணக்காக பஞ்சாங்கம் கணிக்க முடியுது அது எப்படி என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் காரணம் இந்த சூரிய வழிபாடு அங்கும் இருக்கிறது சூரிய வழிபாடு எல்லா உலகங்களையும் இருக்குது அதான் சொல்ல லோகானாம் திரையாணம் எல்லா உலகங்களுக்கும் மேலே ஆட்சி செலுத்துகிறவனாக அவன் இருக்கிறான் துர்விலங்கியன அதாவது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை தாண்ட முடியாது இப்போ ஒரு சின்ன கொசு கடிக்குது வீங்கிடுது ஆனால் ஒரு நாள் அது சரியாக போயிடுது ஒரு சின்ன பூச்சி கடிச்சது பீட்டில்னு சொல்கிறோம் அது கடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மர்ம சனத்தில் வீங்கிடும் பெருசாக அதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போனீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுப்பான் அது சரியாக போயிடுது ஏன்னா விஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷம்னா நல்ல பாம்பு விஷம் நல்ல பாம்பு விஷயத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நல்ல பாம்பு விஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வீரியம் குறையாமல் இருக்கணும் ஒரு தடவை நல்ல பாம்புடைய விஷத்தை அது வாயிலிருந்து புழிஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வச்சிருந்தா தேர்ட்டி இயர்ஸ் அது கிடவாமல் இருக்கணும் அதனுடைய வீரியம் அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த்து கடைசியில் டாக்டர்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாம்பு விஷங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க டென்ஸ் அமினோ ஆசிட்ஸ் தான் அப்படிங்க ப்ரோக்கன் ப்ரோட்டீன் எதை வந்து உணவுன்னு சாப்பிட்றோமோ அந்த புரோட்டீனே மிதமிஞ்சி போனா அது விஷமாகிறதுன்னு அப்பதான் நான் யோசனை பண்ணேன் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி சொன்னானே நல்ல பாம்பு விஷயத்துல என்னடா இருக்குது நாம சாப்பிடற ப்ரோட்டீன் தான் இருக்கு அது மிதமிஞ்சி இருக்கு தேவைக்கு மேலே இருக்கு செறிவா இருக்கு அந்த மாலிகுலார் பில்டிங் ரொம்பவும் அடர்த்தியா இருக்கு அதனால அது விஷமாகுது அப்படின்ற இப்படி துர்பிலிங்கியம் என்றால் நல்ல பாம்பு கடிச்சிட்டா மனுஷன் புழைக்க முடியுமா கஷ்டம் இல்லையா அப்ப துர்பிலங்கியனை தாண்டவே முடியாத தாங்கவே முடியாத தாம்னா தாம்னா அப்படின்னு சொன்ன சூரியனுக்கு தேஜச குறிக்கும் இந்த பிரம்மாவுக்கு இடத்து குறிக்கும் நம்ம கண் கொண்டு காண முடியாத ஒரு இடம் மிக உயர்ந்த இடம் பிரம்மாவுக்கு உயரமா இருக்கிறத எப்பவுமே பெருசாக ஜனங்கள் விரும்புகிறாங்க கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்டே ஸ்மாலா இருந்து பேசுனப்போ அவன் இம்ப்ரெஸ் ஆகலை அவன் விஸ்வரூபம் எடுத்து காட்டின போதுதான் அர்ஜுனன் இம்ப்ரெஸ் ஆகி பயந்தான் பாப்பாஞ்சாவடி அனுமருக்கு ஸ்பெஷல் கிராக்கி இடன்னா உயரமாக இருக்கிறார்ல சுசீந்திரம் போனால் நாங்கள் அனுமாரிக்கிற கிராய் நல்ல பெரிய உருவங்களைத்தான் விரும்புகிறார்கள் மாயவரம் டு கும்பகோணம் ஒரு கிராமம் இருக்குது கோழிக்குத்தி அந்த கோழிக்குத்தி கிராமத்தில் வான்முட்டும் பெருமாள்னு ஒரு பெருமாள் அந்த பெருமாள் வந்து இருபது அடி உயரமான அத்திமரத்தில் செய்யப்பட்டிருக்கிறார் அத்திமரத்திலாம் அந்த கருவறையில் இருக்கிற பெருமாள் கல்லுலேயோ சுண்ணாம்புலையோ செய்யலை பெரும் அத்திமரம் கார்பெண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இருபது அடி உயரத்துக்கு இந்த சைஸுக்கு அத்திமரம் கிடைக்கிறதே ரொம்ப அரிதுங்க எங்கே போய் கிடைச்சதோ தெரியல அதனால வான்முட்டும் வான்முட்டி பெருமாள்னு அவருக்கு பேர் ரொம்ப வரப்பிரசாதியும் திருப்பதி பெருமாளுக்கு இருக்கிற அளவு பெருமாளுக்கு இருக்குது அதை இருபது அடி உயரமான பெருமாளை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பிரம்மா மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதனால் ஏனைய எல்லா உலகங்களையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியுது நம்ம எல்லோருடைய மரியாதைக்கும் அவர் காரணமாகிறேன் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜட்ஜு வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து இவரு ஆனருன்றா ஜட்ஜு பள்ளத்தில் உட்கார வச்சு நம்ம தான் உயரத்தில் உட்கார்ந்தேர் அப்படிமா எல்லாம் உயரத்துக்கு ஒரு மரியாதை பிரம்மா வந்து எல்லா உலகங்களையும் விட உயர்ந்த உலகத்தில் இருக்கிறாரா அப்போ துர்விலங்கியன தாம்னா இந்த சூரியனுக்கு தாமனங்கிற போது தேஜஸ் ஒளி கண்ணு வந்து அப்படியே கூசுதுன்ற இந்த ஒளியை பத்தி படிக்கிற போது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி சமீபத்தில் என் காதல விழுந்தது என்னன்னா ரஷ்யாவிலே நடாலியா என்ற ஒரு பதினாறு வயது பெண் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவள் கண்ணில் ஒரு பெரிய அதிசயம் என்னடானா நம்ம போகிற நார்மலாகவும் அவ்வளோதான் பார்க்க முடியும் அவள் கண்ணில் எக்ஸ்ரே கண் இருக்குது ஆமாம் கொஞ்சம் எக்ஸ்ரே கண் ஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னால் கண் ஒரு மாதிரி உருட்டுறா உருட்டி உங்களை பார்த்தா நமக்கு அவ்வளோ பார்க்க பயமாக இருக்குது அவள் உடனே என்ன சொல்கிறா தெரியுமா அப்படி குத்து பார்த்தா இப்போ பார்த்தா அவங்க சதையெல்லாம் மறைஞ்சிருச்சு உங்கள் எலும்பு கொடுதான்னு க்ளீனாக தெரியுது உங்களுக்கு ஹார்ட்டில் மூணு ஓட்டை இருக்குது வயிற்றில் எட்டு நாளாக நீங்கள் சாப்பிட்டது சீரணமாக ஒரு பக்கம் ஒதுங்கியிருக்கு என்ன தின்னு தொலைஞ்சிங்க தீபாவளி பலாரமாக மைசூர் பாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் டக்குன்னு என்னடானா அவள் கண்களுக்கு இயல்பாகவே அந்த கெப்பாசிட்டி இருக்குது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விஞ்ஞானத்தினாலே மனிதன் வந்து எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு நாம் நினைக்கிறான் ஆனால் பகவான் படைப்பிலேயே ஒரு உடம்பில் ஒரு சாதாரண கண்ணை எக்ஸ்ரே கண்ணாக உருவாக்க முடியுமென்று அவன் நிரூபித்திருக்கிறான் இப்போ டாக்டர்கள்னா அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க உதவிக்கு ஏன்னா என்னதான் எக்ஸ்ரே எடுத்தாலும் சில டீட்டெயில்ஸ் நமக்கு தெளிவாக தெரியாது இவ பார்த்து கிளீனாக சொல்லிடுறா உள்ள ஒரு சேஃப்டி பின் இருக்கு அல்லது ஒரு கட்டி வளர்ச்சி அடைந்திருக்கிறது அல்லது குடல்ல ஓட்டை இருக்கு அல்லது கை முறிஞ்சிருக்கு கட்டுனது சரியாக சேரலை அவ்வளோ சொல்லிடுறேன் அப்போ மின்மினி பூச்சியினுடைய உடம்பில் மின்சாரத்தை வைத்த பகவான் இவள் கண்களிலே எக்ஸ்ரே கதிர்களை வைத்திருக்கிறான் இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னடானா நம்முடைய கண்டுபிடிப்பாகிய மின்சாரமோ எக்ஸ்ரேயோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது பகவான் நினைச்சா சர்வசாதாரணமாக அவனுக்கு முடியும் இப்போ நாம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா அந்த மிஷினை பார்த்துருக்கீங்களா நீளமாக அப்படி நகர்த்தி கொண்டு அப்படி படு இப்படி படுமா அதுக்கு காசை கச்சக்கமாக சார்ஜ் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து விடுவான் ஆனால் அவள் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு இந்த தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி வந்து நின்றுன்னா உடனே சொல்லிடுவான் அப்படிப்பட்ட ஒரு ரெடி எவர் ரெடி எக்ஸ்ரே ஆண்டும் அவகண்ட வச்சுருக்கான் அப்போ தான் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா சூரியனுடைய ஒளியிலே இன்னும் எத்தனையோ விதமான கேட்டகாரிக்கல் ரேஸ் இருக்கு சூரியனுடைய ஒளியில் ஏழு கலர் தான் நமக்கு வெப்ஜியார்னு தெரியும் இது தவிர அல்ட்ரா வயலட் அல்ட்ரா ரெட் எக்ஸ் ரேஸ் ஒய்ஸ் அப்படின்னு எதுமோ சொல்றான் விஞ்ஞானத்தில் அவ்வளவு பெருமை தான் ஒளியில்தான் இவ்வளவு இருக்கு இவ்வளவு விதவிதமான கதிர்களை அவன் கொண்டிருக்கிறான் அதான் வந்து துருவிலங்கேன தாம்னா தாங்கோனாத தேஜஸ் உள்ளவன் தாங்கோனாத வீரியம் உள்ளவன் அடுத்தது மூன்றாவது வரை பாருங்க சத்யா சத்தியகான உடனே இப்பொழுதே சித்தியை பிரசன்ன துதி சுப சதுராசா முக ஸ்தாத் இந்த சத்தியக சித்தியோட எது போய் சேரணும்னா அதே வரியில கடைசி வார்த்தையில ஸ்தாத்தன் இருக்கு பார்த்தீங்களா அதோட போய் சேரணும் சத்தியக சித்தியை ஸ்தாத் அப்படின்னா இன்றே இப்பொழுதே உங்களுக்கு சித்தி அருளட்டும் ஸ்தாத்தனம் ஆகட்டும்னு அர்த்தம் சித்தினா வரசித்தி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா வரங்களும் சித்திக்கும்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரம்மாவுக்கும் சூரியனுக்குள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு போற பிரசன்ன துதி சுப சதுராசா முக பிரசன்ன துதின பிரம்மாவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரசன்னம் என்றால் மலர்ந்த முகம் துதினா ஒளி சுப சதுராசா முக அவனுடைய நான்கு முகங்களும் ஆஷான திசை முகான முகங்கள் சத்துர்னா நான்கு சதுர் ஆஷா முக்க இருக்கு இல்லையா அவனுடைய நான்கு மங்களமான முகங்கள் பிரம்மாவுடைய முகம் ரொம்ப மங்களமான முகமா ஏன்னா நான்கு முகங்களும் வேத முகங்கள் ரிகுவேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவட வேதம் என்ற நான்கு வேதங்களையும் அவன் தன் முகத்திலே வைத்திருக்கு முகம் என்பதற்கு நாக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு பேசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு அந்த நான்கு முகங்களிலும் என்னடா இருக்குன்னா பிரசன்ன ஜுதி சுபம் சுபமான மலர்ந்த ஒளி உள்ள அந்த நான்கு முகங்கள் அப்படி பிரம்மாவுடைய முகத்தை பார்த்துட்டு போனால் எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும் ஏன்னா சரஸ்வதியை நாக்கலை கொண்டவன் நான்கு முகமாய் இருக்கிறான் இப்போ ஒத்த பிராமணனை பார்த்தீங்கன்னா கெட்ட சகுனம் ரெட்ட பிராமணன் பார்த்தா நல்ல சகுனம் இப்போ பிரம்மாவை ஒத்த பிராமணன் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு நாலு முகம் இருக்கு நாலுங்கிறது ரெட்டப்படை அதனால அந்த நான்கு முகங்களும் நல்ல சகுனமே அதை தான் பிரசன்ன முகம் துதி முகம் சுபமுகம் சதுரமுகம் சதுராசா முகம் அது பிரம்மாவுக்கு ஆகுது சூரியனுக்கு எப்படிதான் ஆகுதுன்னா பிரசன்ன துதி சுப சதுராசா முகா சதுராச நான்கு திசைகளிலும் முகா என்றால் நோக்கி பிரசன்ன திதி சுபம் எங்க பார்த்தாலும் சூரியனுடைய ஒளி நாலா திசைகளிலும் வீசுகிறது சூரியன் ஒரு கோலம் இப்போ நான் வந்து ஒரு போக்கஸ் லேம்பு அடிச்சேன்னா இந்த பக்கம் வெளிச்சம் போகுமே தவிர அந்த பக்கம் வெளிச்சம் தான் இருக்கு அங்க எப்படி வெளிச்சம் வர முடியும் குடல் விளக்கு இருக்கு டியூப் லைட் அதுல அந்த ஸ்டாண்ட்ல போட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் தான் வரும் அப்போ எல்லா டைரக்ஷன் ஏக காலத்துல வெளிச்சம் வீசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சூரியனுக்கு இருக்கிறது அதை தான் சொல்றார் பிரசன்ன துதி சுப சதுராஷா முகா அப்படின்னு இதை தான் வந்து யோக ஜாதகங்களை பற்றி பேசுகிறப்போ சத்துசாகர யோகம் அப்படிமா சத்துசாகர யோகம் என்றால் நாலாபுறமும் சமுதிரங்களை தாண்டி பரவக்கூடிய புகழ் உள்ள ஜாதகம் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் ரொம்ப பலமாக இருந்து சுபகிரகங்களா இருந்து ஒன்று ஒன்று பார்த்தா அதுக்கு சத்துசாகர எல்லா பக்கமும் பேர் புகழ் சீக்கிரமாக பரவும் இந்த இப்போ ஜவஹர்லால் நேரு இருந்தார் காந்தி இருந்தார் வின்ஸ்டன்ட் சர்ச்சில் இருந்தார் கன்னடி இருந்தார் இந்த இவங்கெல்லாம் வந்து நான்கு சமுதிரம் தாண்டி புகழ் பரவக்கூடியவர்கள் புகழ் பரவணுன்னு தானே எல்லாருமே ஆசைப்படுறாங்க புகழுக்கு ஆசைப்பட்டு தானே அவங்க இருக்கிற சொத்த போறான் வைத்துட்டு எலக்ஷனுக்கு நினைக்கிறான் தனக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழை அடைவதற்காக எதையும் கொடுக்கிறார்கள் இங்கே ஹங்கரியில் எடப்பிரகந்தன்ற ஒரு நகரில் ஒரு ஹோட்டலாம் அந்த ஹோட்டலில் இங்கே சாப்பிட போனீங்கன்னா எல்லா டேபிள்லையும் ஒரு கிடையாரம் வச்சிருப்பானான் எதுக்குடானா நீங்கள் ஆர்டர் பண்ணி பத்து நிமிஷத்துக்குள்ள தோசையோ இட்லியோ பிரெட்டோ வரலன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கு இலவசம் அதனால சப்ளை நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே அவன் கிடையாத்த அவர் டக்குன்னு தட்டிட்டு போவான் பார்த்துக்கோங்க சாருங்க பத்து நிமிஷத்துக்குள்ள அவன் கொண்டாந்து கொடுக்கலன்னா பார்த்துக்க லேட்டாகி போச்சு இதுக்கு பில்லு கிடையாது அப்படின்னு இலவசமாக சாப்பிட்டு போயிடணும் இது ஒரு தந்திரம் எதுக்குன்னா நம்முடைய ஹோட்டலுடைய பேர் பரவணு உண்டு இது பரவாயில்ல அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மெக்சிகன் ரெஸ்டாரெண்ட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க அவன் என்ன விளம்பரப்படுத்தியிருக்கிறான்னா யாராவது உங்கள் கையில் எங்கள் ஹோட்டல் பேரை பச்சை குத்திக்கிட்டிங்கன்னா மெக்சிகன் ரெஸ்டாரெண்ட்டுன்னு பச்சை குத்திக்கிட்டிங்கன்னா ஆயுசு பூரா இலவசமாக அந்த ஹோட்டலில் இப்போ நம்ம ஊரில் எவனாவது அந்த மாதிரி விளம்பரப்படுத்தி இருந்தானா ஜனத்தொகையில் பார்த்து நேரம் பச்சை குத்திருக்கும் ஆனால் வந்து அவ்வளவு தூரம் டிமாண்ட் ஆனா சில பேர் பச்சை பச்சுட்டு போறாங்க நானும் பாண்டிச்சேரி செட்டி கோயிலில் உட்காந்து அதை பத்தி சான் பிரான்சிஸ்கோ இருக்கிற மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் பத்தி இங்கே நான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எல்லாம் ஒரு விளம்பர யுக்தி தானே இப்படி இங்கே சூரியன் தன்னுடைய நாலாபுறமும் ஒளி வீசுவதனால இவன் புகழ் பரவி இருக்கிறது இவன் புகழை பரப்ப என்று ஒருத்தர் தேவையில்லை அதுதான் இங்க சொல்ற சதுர் ஆஷா முகா நான்கு திசைகளிலும் உன்னுடைய ஒளியும் புகழும் பரவுகிறது அப்படிப்பட்டவன் என்ன உங்களுக்கு செய்யட்டும்டான்னா சித்தியை சித்தி அப்படிங்கிறது தன்னிலே இருப்பது சித்தி அல்ல முயன்று பெறுவது சித்தி சித்திக்கப்படுவது சித்தி சாதனை பண்ணி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நீங்க ஒன்று அடைஞ்சீங்கன்னா சித்தி இப்ப நாம எல்லாருமே ஏதாவது ஒண்ணுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து எதுக்கு தொண்ணூத்தி ஸ்லோகம் படிச்சிட்டோம் எதுக்காக படிக்கிறோம் அருள் நமக்கு சித்திக்கணும் வயசான பெரியவங்க கால விழுந்து ஏன் ஆசீர்வாதம் வாங்குறோம் இப்ப நாம சின்ன வயசுல இருந்தே பகவத் வழிபாடு பண்றது போல அவங்க பத்து வயசுல இருந்தே ஏதாவது ஒரு மந்திரம் ஜெய்பிச்சு ஏதாவது தெய்வத்தை வழிபட்டு எழுபது எண்பது வயசுல நமக்கு இருக்கிற சித்தியை விட அவங்க சித்தி அதிகமா இருக்கும் அப்ப அவங்க காலில் போய் விழுகிற போது சுக்கீ பபா சௌபாகியவதி பவ தீர்கலி பவ ஆயுஷ்மான் பவ வித்யாவான் பவ தனவான் பவ இப்படி ஏதாவது சொல்லும் போது அந்த வாக்கு சீக்கிரம் உடனே பளிச்சிடும் அதான் சித்திங்கிறது நாம் பல வரங்களுக்கு ஆசைப்படுறோம் ஆனால் ஆசையெல்லாம் ஆசையாகவே இருக்குது ஒன்றும் சித்திக்க மாட்டேங்கிது சித்தி ஆயிடுதுன்னா சராசரி மனுஷனுடைய மட்டத்துக்கு அது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சீரடி பாபா ஒரு பக்தருக்கு வந்து வயிற்று போக்கு போய்கிட்டு இருக்கு பயங்கரமாக பீச்சி அடிக்குது என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பொருள் அதே ஒரு விதல வழியே வயிற்றில் தங்க மாட்டேங்குது டாக்டர்கள்லாம் கை விட்டாங்க அவன் இங்கே வந்துட்டான் பாபா நீங்கள் காப்பாத்தானே ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்றேன் அப்படின்னு டாக்டர் சொன்னானா எது சாப்பிட்டாலும் சாப்பிடுப்பா நிலக்கடலை மட்டும் சாப்பிடாதே என்ன சாப்பிட்டா செத்து போவேன் அப்படின்னு அதை வந்து அவன் அப்படி சொல்லிட்டான் சிறிதி பாபா கிட்ட பாபா நிலக்கடலை சாப்பிட்டா செத்தே போகணும் அப்படின்னா முன்னே பாபா சொன்னா டே எங்கே இருந்தாவது ஒரு காப்பிடி நிலக்கடல வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னா பாபா என்ன செய்ய போறீங்க இன்னி சும்மா ஐயா பேசாமல் அப்படின்னு நிலக்கடலை வந்த உடனே அந்த தோலை உரிச்சு அவ்வளோவையும் மட்டும் தின்னு அப்படின்னா என்ன பாபா எனக்கு கொண்டு அனுச்சுரிக்க போல் இருக்கா அப்படின்னு ஏன் நம்பிக்கை இருக்கா அப்படின்னா அங்க காப்பிடி நிலக்கலை சாப்பிட்ட உடனே வயிற்று போகணுன்னு போச்சு டாக்டர் சொன்னு சொன்ன அப்படின்னா இது அமானுஷம் டாக்டர் எதை சொல்றாருன்னா பிராக்டிக்கலா நடக்கிற விஷயங்களே சொல்ற நெருப்பில் கை வச்சா சூடும் ஐஸ் கட்டிய தொட்டா ஜில்லுன்னு இருக்கும் இது சராசரி ஆவரேஜ் நேச்சர் ஆனா இவர் செய்கிறது அமானுஷம் அப்ப எந்த பொருள் ஒரு நோயை அதிகப்படுத்தமோ அந்த பொருளை கொண்டே அந்த நோயை குணப்படுத்துறேன்னு வீம்புக்கு ராமபக்தர் சிடி சாய் பாபா வந்து ஒரிஜினா ஒரு பிராமண பையன் ஒரு முசல்மான் இடத்தை வளர்த்தார் அதனால அவருக்கு முசல்மான் சாயம் பூசிட்டாங்க அவர் இந்து பிராமின் அவருடைய பிரதான தேவதை ராமன் தான் ராமருடைய மந்திரம் தான் அவர் சதா ஜபிச்சுட்டு இருந்தது ராம ராம ராமராம அவர் அருள் பெற்றது ராமருடைய அருளைத்தான் அவருடைய மொறு அவதாரம் தான் நான் என்று சொல்லிக்கிறார் புட்டபிருத்தி பாபா இப்போ இருக்கிறாரு இந்த முடியெல்லாம் பெருசாக வச்சிட்டு இருக்கிறாரு அவருடைய மறு அவதாரம் தான் நான் சொல்லிக்கிறார் அந்த சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை நான் எதுக்கு சொல்ல வரேன் சித்தி என்பது நார்மலுக்கு அப்பாற்பட்டது அமானுஷ்யமானது உங்களுக்கு அது சித்தி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் என் மகன் வந்து பிறப்பில் அறிவாளி இல்லையனு ஜோசியர் சொல்றாங்க அவன் பெரிய படிப்பாளி ஒரு கலெக்டர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அது சித்தி எனக்கு வயசு எழுபது தான் சொல்கிறாங்க நான் நூத்தி எட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்து பாக்கணும் ஆசைப்படுறேன் அது சித்தி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படிப்பட்ட சித்திகள் உங்களுக்கு வரட்டும் சத்யா உடனே வரட்டும் அருளாலே உங்களுக்கு விபக்தஹா விபக்தஹா அப்படின்னா அது என்ன விபக்தஹா துவேதா வேதா விபக்தஹா வேதான்னா பிரம்மா பிரம்மா என்ன பண்ணா விபக்தஹா அப்படின்னா பிரித்தார் எதை பிரித்தார் படைப்பை பிரித்தார் படைப்பை பிரிக்கிறார் முதல்ல படைத்தார் அது ஒரு செக்ஷன் இன்னொன்னு மற்ற பொருள்களை அப்புறம் படைச்சார் மற்ற சிருஷ்டி ஈஸி என்று படைப்பை இரண்டா பிரேதானா ரெண்டு இரண்டு வகையாக விபக்தானா பெரிய வேற்றுமை உருவிற்கு விபக்தின்னு பேரு ஏண்டானா ராமன் என்ற சொல் ஐ என்ற உருவு சேரும் ராமனை என்று வேறு ஒரு பொருள் கொடுக்கிறது ராமனால் என்று ஆகிறபோது வேறொரு பொருள் கொடுக்கறது ராமனுக்கு என்று சொல்லும்போது இன்னொரு பொருள் கொடுக்கறது அப்போ ஒரே சொல்லானது பல்வேறு பொருள்களை புதிது புதிதாக கொடுப்பதற்கு பிரித்து காட்டுவதற்கு சேரக்கூடியது அந்த உருவத்தான் விபக்தின்னு சொல்கிறது இங்கே விபக்தான அவர் பிரித்தார் அந்த மாதிரி பார்க்குறார் சிருஷ்டி இப்போ தான் அதாவது பல விஷயங்களை நம்ம ஊடுருவி பார்த்தோம்னா அதான் விபக்தி திருஷ்டின்னு சொல்கிறது அப்படி விபக்தி திருஷ்டி இல்லைன்னா நம்ம வார்டு எல்லாருமாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாலக்காடு மணி யர்னு ஒருத்தர் இருந்தார் மிருதங்க பத்வான் இப்போ ஜனங்களுக்கு அவரை பத்தி தெரியறதில்லை கர்நாடக சங்கீதமே வர வர தேக்கி போச்சு கர்நாடக சங்கீதத்தில் அவர் தனியாவர்த்தனம் பண்ணாருன்னா ரொம்ப அற்புதமா இருக்குமா உமையானபுரம் சிவராமன் நீ பொறுத்தர் அவர் மாதிரி பாலக்காடு மணியயர் ரொம்ப பிரபலமானவர் இந்த பாலக்காடு மணியய்யருக்கு தன்னுடைய மிருதங்கத்துல அந்த தோல் டேமேஜ் ஆயிடுச்சு தோல்ல தானே மாட்டு ஸோ அந்த கடைக்கு போய் புதுசாக ஒரு தோல் ஆர்டர் பண்ண போனார் அவர் நினைச்சது என்ன காலைல பத்து மணிக்கு கொடுத்தா சாய்ந்தரம் அஞ்சு மணி கொடுத்துருவான் புது தோல் போட்டு கொடுத்துருவோம் போனால் அவன் என்ன சொன்னான் இருந்த தோல்லாம் ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுங்க எனக்கு தோல் சப்ளை பண்ணுறவன்ட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட இருந்து ஸ்டாக்கும் தீர்ந்து போச்சு தோல் செய்கிறதுக்காக பால் கறக்குறது நின்று போன மாடுகளை விலைக்கு வாங்கி கொன்று அந்த தோலை தான் எடுப்பேன் இப்போ புதுசாக அஞ்சு மாடு வந்திருக்கு நாளைக்கு நான் கொன்று உங்களுக்கு தோல் எடுத்து தரேன்னு சொல்கிறான் ஒரு வாரம் ஆகுன்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவருக்கு தெரியும் இவ்வளவு காலமாக தெரியும் மாட்டுத் தான் மிருதங்க செய்கிறான்னு தெரியும் ஆனால் இன்னைக்கு அவன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா இப்போ மாடு வந்துருக்குதுங்க ஆறு மாடு நாளைக்கு தான் கழுத்தில் கட்டி வைப்போம் அதெல்லாம் கொண்டு அப்புறம் தோலை உரிப்போம் தோலை உரித்து காய வைப்போம் இதெல்லாம் சொன்ன உடனே இவருக்கு இன்னமும் நான்வெஜிடேரியன் உணர்வு வாய்ப்பு சே சே சே சே என்ன தொழில்டான்னு நம்ம பார்க்குறோம் நாம் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவும் பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு மாட்டோட உயிர் போகிறதுக்கு நாம் மறைமுகமாக காரணமாக இருக்கிறோமே சீச்சி சீச்சி இவ்வளவு காலம் அறியாமையில் இருந்துட்டோம் இனிமேல் இந்த மிருதங்கத்தை விட்டுறது இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே புக்காக இருந்த கச்சேரிகளுக்கு மட்டும் போய்கிட்டு புதுசாக வர்ற புக் பண்ணுற கச்சேரிக்கெல்லாம் முடியாது முடியாத முடியாது நான் சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் பகவானுடைய திருவிழம் அப்படி இருக்கில்ல இந்த ஆளு தொடர்ந்து மிருதங்கம் வாசிக்கணும்னு பகவான் நினைக்கிறார் இப்ப இந்த ஆளுக்கு ஏற்பட்டதுதான் விபக்தி திருஷ்டி அதாவது வேறுபடுத்தி பார்த்தல் இந்த விஷயத்தை ஊடுருவி பார்த்தல் ஒரு மிருதங்கத்தின் பின்னால் ஒரு பசுமாட்டினுடைய கொலை இருக்கிறது அப்படின்னு அவர் பார்க்கறாரு அப்ப ஒரு இரண்டரை தினங்கள்ல இந்த காஞ்சி பரமாச்சாரியாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு இவருடைய மிருதங்கம்னா இஷ்டம் ஏ மணியா வாப்பா வா உன்னுடைய தனியா ஆர்த்தனத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தனியாவர்த்தனும் உங்களுக்கு தெரியும் இல்லையா கச்சேரியில் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து டம் நடிப்பாங்க திடீர்னு ஒரு குறிப்பிட்ட வாதியக்காரனை காமிச்சு நீ வாசின்னு சொல்லிட்டு ஒரு பாகவதர் பால் குடிப்பார் உங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் வயலினோ மிருதங்கமோ தனியாக போட்டு மொழிக்கிட்டு இருப்பார் அது பேரில் தனியா ஆவர்த்தனை அது தனியா ஆவர்த்தனம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ இவர் சொன்னார் சாமி இனிமே கேட்க முடியாது சாமி நம்ம தனியா ஆவர்த்தனத்தை நான் இந்த மாதிரி இன்ன காரணத்தினால இனிமேல் மிருதங்கமே வாசிக்கிறதில்லன்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்போ அவர் சொன்னாரான் சரி நீ நிறுத்திட்ட இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மிருதங்களை நிறுத்திட்டுட்டோம் ஒரு மாதிரி ஜீவகாரூணியம் பேசி ஆனா நந்திகேஸ்வரர் இருக்கிறாரு கைலாசத்துல அவரு கையில என்ன இருக்கு மிருதங்கம் இருக்கு அந்த மிருதங்கத்துக்கு தோல் எதுல செஞ்சது இந்த பசுமாட்டில செஞ்சது தானே சிவன் கையில உடுக்கை இருக்க அந்த உடுக்கைக்கு எதுல என்ன செய்யறாங்க அது தோல்ல தானே செய்யறாங்க நீங்க நிறுத்திட்டதுக்காக அவங்க நிறுத்த போறது இல்லையே என்னையா இது நந்திகேஸ்வரரை ஆரம்பிச்சு வச்ச ஒரு வித்தை இது நீ வேணும்னே பசுமாட்டின் மேல கொடுமையாத செய்யலை கிரகஸ்தனாய் இருக்கக்கூடிய உலகில் மனிதனுக்கு ஐந்து வகையான கொலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அதுல இது ஒரு கொலை அப்பா சில அத்தியாவசியமான கொலை இப்ப நம்ம மூச்சு விடுற போது எத்தனையோ பாக்டீரியா சேத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக மூச்சு விடாம இருக்க முடியுமா காலில் செருப்பு போடுறோம் அந்த செருப்பு தோல்ல செஞ்சது அந்த தோல் மாட்டுல இருந்து உரிச்சதுதான் அதுக்காக செருப்பு விடாம இருக்க முடியுமா சாப்பிடறோமே ஒரு நாளைக்கு எத்தனை லட்சக்கணக்கான அரிசி உள்ள போகுது சாவுது எத்தனை முருங்ககா எத்தனை கத்திரிக்கா எத்தனை வாழக்கா எத்தனை வெண்டைக்கா அவ்வளவு அவுட்டு கொலை இல்லையா அதெல்லாம் இது கிரகஸ்த வாழ்க்கையில இதை தவிர்க்க முடியாத சில கொலைகள் இது தொடர்ந்து வாசி அப்படின்னு அதுக்கப்புறம் வாசிச்சாரம் இப்படி வேறுபடுத்தி ஊடுருவி பார்க்கக்கூடிய திருஷ்டின்னு வரும்போது நமக்கு பல புது விஷயங்கள் தெரிகின்றன இங்கே பிரம்மா வந்து விபக்தா பிரிக்கிறார் கமலருச்சிகி இங்க ருனா ஒளின்னு அர்த்தம் ஆஷ்கிருத்தொடுக்கப்பட்ட கமல ருச்சினரைக்கு ஒளி கொடுக்கிறார் பிரம்மா வந்து தான் அமர்ந்திருப்பதனாலே தாமரைக்கு ஒளி கொடுக்கிறார் சூரியன் தான் உதிப்பதனாலே மலரக்கூடிய தாமரைகளுக்கு ஒளி கொடுக்கிறார் இந்த ரெண்டு ஒற்றுமை ஆவிஷ்கிருத்த இல்லாத ஒன்றை புதிதாக ஏற்றுதல் கொடுத்தல் அதுக்குதான் ஆவிஷ்காரம் அப்படின்னு பேரு சட்டைமணின்னு ஒருத்தர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்தர்கள் ஒருத்தர் சட்டமணி சித்தர்னு சொல்லுவாங்க அந்த சட்டமுனி இருக்கிறாரு அவருக்கு ஏன் சட்டமுனின்னு பேர் வந்ததுன்னா சிவபெருமான் யானை தோல் பொறுத்திருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை பார்த்தார் ஏன் சிவபெருமான் யானை தோல் போத்திருக்காருன்னு கேட்டார் யான் எனது என்ற அகம்பாவமாகிய யானையை கொன்று அவர் தோலை பொறுத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு யானைப்பாகன் கிட்ட போய் செத்த யானை தோல் கேது கிடைக்குமா யான்னு சொல்லி தேடி பிடிச்சி ஒரு தோலை வாங்கி தோலை போத்திட்டார் யான் எனது என்ற அகம்பாவமாகிய யானை கொல்லப்பட்டது என்னால் இனிமேல் வந்து எனக்கு யானை தோல் தான் சட்டைன்னு போட்டுக்கிட்டேன் அதனால் அவருக்கு சட்டை முனின்னு பேர் இது வந்து அவருக்கு இயல்பாக இல்லாதது பகவான் மனுஷனை படைக்கிற போது யாருக்குமே சட்டை வெட்டியெல்லாம் சேர்த்து கொடுக்கறதில்ல இப்போ கர்ணனுக்கு என்னமோ மார்பில் ஒரு கவசத்தோடு படைத்தாராம் முதலைக்கும் ஆமைக்கும் முதுகில் கவசம் இயல்பிலே இருக்கு நமக்கு நெகம் இருக்கிற மாதிரி அது மாதிரி நமக்கு கொடுக்கலை ஆனால் இவர் இப்படி யானைத் தோலை சட்டையாக இவருக்கு சட்டை முனின்னு பேர் இது புதுசாக ஆவிஷ்கிருதம் வந்தது ஆவிஷ்கிருத்த கமல ருச்சிகி சோ அர்ச்சி ஆக்கரோவகா சகன அந்த அர்ச்சிசாம் ஒளியினுடைய ஆக்கரக ஆக்கரகன சுரங்கம் குவியல் யார சூரியனை சொல்ற சூரியன் ஒளியின் குவியலாய் இருக்கிறான் கல்கண்டு கட்டி இனிப்பின் தொடர்ச்சியாய் இருக்கிறது உப்பு கட்டி கைப்பு சுவையின் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒளியின் திரட்சியாய் இருக்கிறான் ஒரு முழு திரட்சியாய் ஒரு முழு கட்டியாய் இருக்கிறான் இவனுக்கு தலையெல்லாம் பொய்யிப்பா இவன் வாய் சிறந்தா புழுகுதான் வரும் புழுகுறாயன்னு சொல்லலாம் உச்சந்தலையும் முதல் உள்ளங்கால் வரை அன் அடல்டரேட்டட் ஐஎஸ்டி முதிரி பெற்ற பொய்யன் புழுகன் அப்படிப்பட்ட பொய் என்பதை காட்டுவதற்கு அவன் பொய்யே வடிவானவன் சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்றார் அர்ச்சி ஆக்கரக ஒளியினுடைய குவியலாக இருக்கிறான் சாதாரணமா சுரங்கம்ங்கிறதுக்கு ஆக்கரகன்னு சொல்லுவான் இந்த பூமியிலே பகவான் நம் மேல உள்ள இரக்கத்தினாலே பல சுரங்களை அமைச்சிருக்கிறான் தங்கம் சுரங்கத்திலேருந்து கிடைக்குது வயிறம் சுரங்கத்திலேருந்து கிடைக்கிது நிலக்கரி சுரங்கத்திலிருந்து கிடைக்கிது ரத்தனங்கள் சுரங்கத்திலிருந்து கிடைக்கிது மணிகள் அதுலேருந்து கிடைக்கிது பெட்ரோல் கிடைது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட எல்லா பை ப்ரோடக்ட்ஸும் கிடைக்கிது பல எண்ணெய்கள் தாங்குகிறவள் நீங்க பூமாதேவியா சொன்னாலே உங்களுக்கு நிறைய செல்வம் கிட்டும் என்று சொல்வார்கள் அதுவும் குறிப்பாக இயற்கை செல்வங்கள் நிறைய கிட்டும் அப்படி இந்த ஒனுடைய சுரங்கம் அப்படிங்கிற இந்த பூமி கடியில் இருக்கிற செல்வம் பெரியவங்க சொன்னாங்க எடுக்கவும் கொடுக்கவும் தானே தவிர நீங்க பூமியில் இருக்கிற வெளியே இருக்கிற செல்வத்தை புதைக்கிறதுக்கு இல்லை அது தப்ப நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு இந்த சட்டமணி சொன்னேன் இதே சட்டமணி ஒரு பாட்டு பாடி இருக்கார் அநேகமாக நீங்கள் எல்லாருமே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அதை படிச்சிருப்பீங்க பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போன பின்னர் யாரை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் இந்த பூமிக்கு போய் புதைச்சி வைக்கிறீங்களே ஆனால் நல்ல வேலை பேங்கிங் சிஸ்டம் இப்போ வந்துடுச்சு இப்போ கொள்ளையடிக்கிறவங்க பணத்தை கொண்டு போய் பேங்கில் அது வந்து ரொட்டேஷனுக்கு ஆகுது ஆனால் அந்த காலத்தில் நம்பகமான பேங்கிங் சிஸ்டம் இல்லை இப்பவும் கூட பிளாக் மணி ஒரு அளவுக்கு மேலே போகிற போது பேங்கில் போடுறதில்லை அவன் வீட்லேயே செவத்துக்குள்ளே புதச்சி வச்சிடறான் அல்லது சீலிங் ஃபேன் மண்ணுக்களை வச்சிடறான் அல்லது இரும்பு கட்டில காலுக்குள்ள வச்சிடறான் ஊத்தி சில பேர் சைக்கிள் ட்ரபியூசியம் பாருக்குள்ள தங்கத்தை ஊறிக்கி வச்சிடுறான் எங்க எங்க எந்தெந்த பொருள் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலைங்கிற அளவுக்கு அவர் என்ன சொல்றார் பணம் வந்து எதிர்கால தேவைக்கு சேமிக்கப்பட வேண்டியதுதான் சேமிப்பு வேணாம்னு சொல்லல ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு அளவுக்கு மீறி சேமிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் புண்ணியத்தை அடையக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை இழக்கிறீர்கள் அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம் எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் எத்தனை பேருக்கு உதவி செய்யலாம் எவ்வளோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் எவ்வளோ சத்காரியங்கள் பண்ணலாம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயை சேர்த்து வைங்க மீதி ஐம்பது லட்சத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சேமிப்பே வேணான்னு சொல்லலை பூமிக்குள்ள புதையிற போது என்ன ஆகுதுனான்னா அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ஒன்று நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த ஊரில் பிறந்து அந்த நிலத்தை வாங்கி வீட்டுக்கு அசிவாரம் போடுற போது தோண்டி அந்த பணம் மறுபடியும் உங்களுக்கு வரணும் அல்லது வேற எவனுக்கோ அது போய் சேரும் இப்படித்தானே வரும் அதனால சுரங்கம் என்பது எடுக்கவும் கொடுக்கவுமே மற்றபடி மனிதர்கள் வெளியே இருக்கிறத உள்ள புதைக்கிறதுக்கு அல்ல என்று சார்ந்தவர்கள் சுலோகங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் புதையலை காப்பதெல்லாம் பூதம் என்று சொன்னார்கள் புதையலை காத்துட்டு இருக்கிறதே நல்ல ஆவியப்பவுமே புதையலை காக்காது பூதம் பேய் பிசாசு தான் காத்துட்டு யக்சி தான் காக்கும் சொல்லுவாங்க மனிதர்களுக்கு அந்த பண ஆசை போக வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது அர்ச்சிஷாம் ஆக்கரோ மகா இப்போ இன்னொரு முறை பார்க்கலாம் இந்த சூரியனுக்கும் பிரம்மாவுக்கும் உள்ள ஒற்றுமையை நான் அப்படியே விளக்கமாக படிச்சு படி சொல்லிக்கிட்டே வர்றேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு லேச குழப்பமான மாதிரி தெரியுது அதான் அந்த நேரத்தில் விளங்குது தண்ணியில் எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா எழுதுறப்ப புரியும் எழுதி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை எழுதுனீங்கன்னா எழுதுனது போயிடும் அங்கேயும் நீரில் எழுத்து போல் அப்படி இந்த மாதிரி இருக்குது இன்னொரு தடவை சொல்றேன் கொஞ்சம் ஊன்றி கவனிக்கிறேன் யக சிரஷ்டா அப்பாம் புரஸ்தாத் அச்சலவர சமபியுள்ளி என்கிறபடி மழையை உண்டு பண்ணுகிறான் பிரம்மாவுக்கு சொல்லுகிற போது பிரம்மா முதன் நீரை படைக்கிறான் சூரியனும் நீரை படைக்கிறான் பிரம்மாவும் நீரை படைக்கிறான் லோகானாம் ஸ்தித உபரி மூன்று உலகங்களுக்கு மேலும் சூரியனும் இருக்கிறான் பிரம்மாவும் இருக்கிறார் பிரம்மா எல்லா லோகங்களுக்கும் மேலே திரிலோகாதிபதியாகிய இந்திரனுடைய பதவிக்கு மேலே பிரம்மா இருக்கிறார் சூரியன் சகல உலகங்களுக்கும் மேலே இருந்து ஒளி தருகிறான் பரம் என்றால் ரொம்ப மேலே பரமாத்மா அப்படின்னு பகவானுக்கு பேர் வந்த காரணமே பரம் என்றால் ரொம்ப மேற்பட்டதுன்னு அர்த்தம் துர்கிலிங்கேன தாம்னா துர்கலிங்கேனங்கிறதுக்கு சூரியனுக்கு சொல்றதா கண் காண முடியாத தேஜசோடுன்னு அர்த்தம் அங்க தாம்னாங்கிறது தேஜஸு குறிக்கும் பிரம்மாவுக்குன்னா எட்டி பிடிக்க முடியாத உயரத்திலே பிரம்மா இருக்கிறார் அந்த தாம்னான இடத்தை குறிக்கும் அவனுடைய உலகத்தை குறிக்கும் சூரியனை கண் கொண்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒளி துருவிலங்கேன தாமனா அப்போ கண் கூசும் ஒளியின் அர்த்தம் பிரம்மாவுக்கு சொல்லும் போது துருகு எட்ட முடியாத உயரத்திலே அவர் இருக்கிறார் நீங்க பிரம்மலோகத்துக்கு போனா கூட பிரம்மா உகாந்து தாமரை இருக்கே அது விஷ்ணுனுடைய நாபிலிருந்து புறப்பட்டு ரொம்ப உயரத்துல இருக்குதான் அதனால விஷ்ணு லோகத்தை விட அது ரொம்ப உயரமானது எல்லா லோகத்துக்கும் மேல அவன் தான் இருக்கிறான் அதனாலதான் அசுரர்களும் ராட்சசர்களும் தவன் செய்யற போது உள்ளதையே பெரிய சாமியை பார்த்து வர வாங்கினான்னு பாக்குறேன் அப்ப முனிவர்களை கேட்கறேன் முனிவர்கள் சொல்றாங்க தேவதைகள் கேட்டகரியிலேயே உள்ளதிலேயே ஹையஸ்ட் பிரம்மா தானப்பா அவர் தான் தலை எழுதி எழுதுறவர் அவர் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு நீங்க இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா எல்லா அசுரர்களும் பிரம்மா கிட்ட தான் தவன் செய்ய வர வாங்குவான் லங்கையை காவல் காத்து நின்ற லங்காதேவி முத கொண்டு பிரம்மா கிட்ட தான் வர வாங்கினாரா பிரம்மா சொன்னாரா உன்னை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது உன்னை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் ஒரு நாள் ஒரு குரங்கு வரும் அந்த குரங்கு ஓங்கி உன் கன்னத்தில் விடும் ஒரு அரை அப்போ அடிதாங்காமல் கீழே சுருண்டு விழுவ அன்னையோட இலங்கையின் கதையும் முடிய போகுது உன் கதையும் முடிய போகுது இதான் நான் சொல்கிற ஜோசியம் அப்படின்னு சொன்னாரான் அந்த லங்கா தேவரே அந்த குரங்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன குரங்காவது வர்றதாவதுன்னு அது பாட்டுக்கு மெத்தனமாக இருக்க ஆரம்பித்தா கிடையாது நம்ம வாயு புத்திரம் ஹனுமான் போனான் யார் ராஜினு பிரம்மா சொன்னது மறந்து போச்சு அந்த பொம்பளைக்கு உடனே உடனே அனுமான் சொன்னாரா நான் இலங்கையை சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் டூரிஸ்ட் அப்படின்னா என்னுடைய அனுமதி இல்லாம உள்ள யாரும் வரக்கூடாது போடா அப்படின்னு அடிச்சிருக்கு இவருடனே தன் வீரசை முழுக்க காட்டுறதுக்கு ஒரு பொம்பளை தானே கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இடது கையால் அரைஞ்சாரான் ஒரு அடி வலது கையால் ஓங்கி அறையாம இடது கையிலே அப்படி ஒரு தட்டு தட்டினாரான் அவ்வளவுதான் வீல்னு அழுகிட்டு காதல ரத்தம் ஒழுகி மண்டையெல்லாம் தெரிச்சு போய் உருண்டு சுருண்டு போய் விழுந்தாலும் விழுந்த பிறகுதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஒரு குரங்கு வரும் அப்படின்னு சொன்னாரே பிரம்மா இந்த குரங்கு தான் போல் இருக்கு அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு வானர உன்னை நமஸ்கரிக்கிறேன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மா சொன்னார் ஒரு குரங்குடனை அறவாங்கிற வரைக்கும் இலங்கைக்கு அழிவில்லைன்னு அந்த நாள் இந்த நாள் வந்துவிட்டது உள்ளே போமையா ஏற்கனவே பல முனிவர்களுடைய சாபத்தால் கொளுத்தப்பட்ட இந்த இலங்கை நீரும் கொளுத்தும் போ அப்படின்னு உள்ள அனுப்பினதாக அப்போ பிரம்மாவின் சொல்லுக்கு இரண்டு தலையெழுத்து எழுதுறவர் பிரம்மா அதனாலதான் எல்லா உலகங்களுக்கும் மேலான உலகத்தில் விறகுற துருவிலங்கேன தாம்னா உடனே சித்தியை சுபசித்ராசா முக இங்க சூரியனுக்கு வந்து மிகுந்த ஒளி நாலா திசைகளிலும் சொல்லணும் பிரம்மாவுக்கு மலர்ந்த முகத்தோடு நாலாபுறமும் முகம் கொண்டவர்னு சொல்லணும் ஸ்தாத் என்பது சித்தியை ஸ்தாத் சித்தி உண்டாகட்டும் விபக்தகா வேதா பிரம்மா படைப்பை பிரித்து படைத்தான் நீரை படைத்தான் பிறகு மற்றவற்றை படைத்தான் அப்படின்னு சொல்லணும் ஆகிற போது மழையை உருவாக்குகிறான் பிறகு வளங்களை உருவாக்குகிறான் அப்படி ஆகும் இவனா போலே இப்படி பிரம்மா போல இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஆவிஷ்கிருத்த கமலருச்சி தாமரைக்கு ஒளியை கொடுக்கிறான் ஆவிஷ்கிருத்த என்றால் இல்லாத ஒன்றை கொடுப்பது கமலருச்சிகா தாமரைக்கு ஒளி பிரம்மாவுக்கு வரும்போது தாமரை மீது பிரம்மா அமர்ந்திருக்கிறதுனாலே அந்த தாமரை ஒளி பெறுகிறது சூரியனுக்கு வரும்போது சூரியன் உதித்த உடனே தாமரைகள் மலர்கின்றன சூரியனுடைய ஒளி தாமரை மீது பட்டு அது ஒளிர்கிறது சோ அந்த அர்ச்சிஷாம் ஆக்கரக ஒளியினுடைய சுரங்கமானது வக உங்களுக்கு இது முடிக்கணும் சித்தியை சாத் உங்களுக்கு நல்லா சிதிகளும் கிடைப்பதற்கு அருள் செய்யட்டும் என்று சொல்லுகிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இந்த சூரிய சதகம் முடிஞ்ச பிறகு நம்ம படிக்க போகிற சிறி ஹரிவாயூர் சோத்திரத்துக்கு பணம் இருபது ரூபா அந்த புஸ்தத்துக்கான பணத்தை திரு டி கேபி அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் திரு கருணாகரன் அவர்கள் வாழப்பாளம் பிரசாத் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய் அமர்வர்களுக்கும் திருமதி அளமிரி புருஷோத்தமருக்கும் இடம் அளித்த கோயிலாருக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் வெள்ளிக்கிழமை ராமாயண தனசுலகம் சனிக்கிழமை லட்சுமி சகோசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை அமிர்தா சுவாதினி மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சக்தி சந்திப்போம் அநேகமாக அடுத்த வாரத்திலிருந்து நாம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போக வேண்டி இந்த பிரம்மோ பிரம்மோற்சவம் இந்த கோவிலுக்கு ஆரம்பிக்கிறாங்க மூணாந்தேதியோ நாலாம் தேதியோ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த வாரம்லாம் நம்ம முத்துமாரியம்மன் கோவில்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வர வேண்டி அந்த விவரத்தை நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன்